நற்றினியின் அறிவம் அஞ்சல் தலைக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நம்ம அறிவம் அஞ்சல் தலை பயணத்துல இதுவரைக்கும் அஞ்சல் தலை அது உருவான முறை அதுல இருக்கிற வகைகளா நினைவு அஞ்சல் தலை சாதாரண அஞ்சல் தலை அடுத்து ஒரு அஞ்சல் தலையோட வடிவம் அதோட மதிப்பு அது செய்ய உபயோகிச்ச காகிதம் அஞ்சல் இடம் இடம்பெற்றிருக்கிற படங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகள் கூட்டாக வெளியிடுற கூட்டு அஞ்சல் தலை லேட் ஃபீ அஞ்சல் தலை கட்டணம் கொடுக்க வேண்டிய அஞ்சல் தலை அப்புறம் விமான சேவை அஞ்சல் தலை இதை பற்றியெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அஞ்சல் முத்திரைகள் பற்றினது ஆலோசனை அஞ்சல் முத்திரை தணிக்கை அஞ்சல் முத்திரை அச்சு பொறி அஞ்சல் முத்திரை விளம்பர அஞ்சல் முத்திரை படத்தோடு கூடிய அஞ்சல் முத்திரை கடைசியா நிரந்தரமா நிரந்தர படத்தோடு கூடிய அஞ்சல் முத்திரைகள் பத்தினது அடுத்ததா இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற அடுத்த செக்மெண்ட் அஞ்சல் தலை ஒண்ணு மேல பதிவு செய்யற முறையான ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைகளை பத்தி இதுக்கு ஓவர் பிரிண்ட் அப்படின்னா என்னன்ட்டு முதல்ல பார்ப்போம் ஒரு பேப்பரில் நாம் எழுதிட்டு இருப்போம் நாம் வார்த்தை ஒன்று தப்பாக எழுதுனா என்ன செய்யறோம் அதை அடிச்சுட்டு அதாவது தப்பான வார்த்தையை அடிச்சுட்டு அதுக்கு மேலே வேற ஒரு வார்த்தை எழுதுவோம் இல்லையா அதுதான் ஓவர் பிரிண்ட் அப்படிங்கிறது அதாவது சொல்ல வந்த செய்திக்கு பதிலாக வேறொரு வார்த்தை மூலமாக தெரிவிக்கிறது ஓவர் பிரிண்ட்டுங்கிறது அஞ்சல் தலைகள்லயும் இருக்கு எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இந்த ஓவர் பிரிண்ட்ற முறை வருதுங்கறத தெரிஞ்சுக்குவோம் ஒரு அஞ்சல் தலையானது ஒரு நாட்டால ஒரு குறிப்பிட்ட படத்தோட ஒரு குறிப்பிட்ட முகமதிப்புல பிரிண்ட் செஞ்சு வெளியிடுவாங்க அந்த அஞ்சல் தலைய நம்மளோட தபால்கள் நாம ரெகுலரா யூஸ் பண்ண முடியும் இது நார்மலா நடக்கிறது சில சமயங்கள்ல அந்த குறிப்பிட்ட அஞ்சல் தலை உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அஞ்சல் தலைகளை அஞ்சல் தலை அஞ்சு லட்சம் காப்பி ரெண்டு ரூபாய் அஞ்சல் தலை மூணு லட்சம் காப்பி இப்படி செய்வாங்க வெவ்வேற அஞ்சல் அலுவலகங்களுக்கு அதை அனுப்புவாங்க இந்த அளவு எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட அளவுகள் சரி நம்ம தகவலுக்கு வருவோம் பல அஞ்சல் அலுவலகத்துக்கு அனுப்பின அஞ்சல் தலைகளில் ஒரு ரூபாய் அஞ்சல் தலையானதெல்லாம் மக்களுக்கு கொடுத்து தீந்து போயிருது அஞ்சல் அலுவலகங்களில் ஒரு அஞ்சல் தலையே இல்லாமல் போயிருது ஆனா ரெண்டு ரூபாய் அஞ்சல் தலைகள் நிறைய இருக்கு அதுக்காக மக்களுக்கு 1 ரூபாய் அஞ்சல் தலை ஒட்ட வேண்டிய இடத்துல ரெண்டு ரூபாய் அஞ்சல் தலை ஒட்டச்சோன்னா யாரும் செய்ய மாட்டாங்க வாங்கவும் மாட்டாங்க கரெக்டா ஒரு ரூபாய் அஞ்சல் தலை தான் வேணும்ட்டு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அஞ்சல் அலுவலகங்கள் அவங்களோட தலைமை அலுவலகத்தை கேட்பாங்க அந்த தலைமை அஞ்சல் அலுவலகங்கள் ஒரு ரூபாய் அஞ்சல் தலை பிரிண்ட் செய்ய அஞ்சல் தகவல் கொடுப்பாங்க ஆனால் ஆஃபீஸ்ல இருக்கிற ஒரு ரூபாய் அஞ்சல் தலை பிரிண்ட் செய்யற எந்திரம் பழுதாகி போயிருச்சுன்னு சொல்லும் பிரிண்டிங் ஆபீஸ்ல மற்ற பிரிண்டிங் எந்திரங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க அப்ப ரெண்டு ரூபாய் அஞ்சல் தலை பிரிண்ட் பண்ற எந்திரம் நல்லா இருந்ததுன்னா உடனே ஒரு ரூபாய் அஞ்சல் தலை தட்டுப்பாட்டை சமாளிக்க ஒரு வழி கிடைக்கும் அவங்களுக்கு அஞ்சல் தலை மேல ஒரு அப்படின்ட்டு ஒரு சீலை வச்சிருவாங்க இந்த ஒரு ரூபாய் சீலை தான் நாம ஓவர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இந்த மாதிரி அஞ்சல் தலை மேல சீல் வச்சு வெளியடுற அஞ்சல் தலைகளைத்தான் நாம ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலை அதாவது ஓவர் பிரிண்ட் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அப்படின் சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைகள் பல்வேறு சமயங்களில் அஞ்சல் துறைக்கு வந்து கை கொடுக்கும் அதைத்தான் நாம் ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலை வகைகள் அப்படின் சொல்லிட்டு இந்த வாரமும் அடுத்த வாரங்கள்லையும் நம்ம அஞ்சல் தலை பயணத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைகள் ஏழு வகைகள் இருக்கு முதல் வகை மதிப்பு மாற்று ஓவர் பிரிண்ட் அஞ்சல் அதாவது நாம உதாரணமா இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு அஞ்சல் தலை மேல ஒரு ஓவர் பிரிண்ட் சீல் வச்சு வெளியிட்ட அஞ்சல் தலைகள் மதிப்பு மாற்று ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலை வகையை சேர்ந்தது அதாவது அஞ்சல் தலைக்கு ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற மதிப்புக்கு பதிலாக ஒரு ரூபாய்கிற மதிப்பை மாற்றி கிடைக்கிறதுனால இதை வந்து மதிப்பு மாற்று ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைன்னு சொல்லுவோம் இது எப்படி வேணுனாலும் நடக்கும் எப்படின்னா மேலே பார்த்த மாதிரி ரெண்டு ரூபாய் அஞ்சல் தலை மேலே ஒரு ரூபாய்னு சீல் வைக்கலாம் அதே போல் ஒரு ரூபாய் அஞ்சல் தலை மேலே ரெண்டு ரூபாயின்ட்டு சீல் வைக்கலாம் இதெல்லாம் அஞ்சல் தலையோட தேவையை பொறுத்து அமையிறதுதான் சரி இந்த ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைமுறை எப்ப ஆரம்பமாச்சு ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கனடா நாட்டுல 3 சென்ட் மதிப்புள்ள அந்த நாட்டோட அஞ்சல் தலை மேல ரெண்டு சென்ட் சீல் வச்சு வெளியிட்டு உலகத்துல மதிப்பு மாற்று ஓவர் பிரிண்ட்ங்கிற சர்ச்சார்ஜ் ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைக்கு வழிவகுத்தாங்க அடுத்தது கமரேட்டிவ் ஓவர் பிரிண்ட் அதாவது நினைவு ஓவர் அஞ்சல் தலைகள் இதை பற்றியும் மற்ற ஓவர் அஞ்சல் தலைகள் வகைகள் என்னென்ன அவை வெளியிட்ட காரணம் என்ன அப்புறம் அவைகளை முதல்ல எப்போ வெளியிட்டாங்க இன்னும் பிற தகவல்களை நம்ம அஞ்சல் தலை பயணத்தில் வரும் வாரங்கள்ல தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்